இருபத்தி எட்டு அறிவிக்கின்றது ஏற்பட்டது அவர்கள் என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று கூறினார்கள் அப்பொழுது அவர்கள் இன்றைக்கு பின் உன் தந்தைக்கு கஷ்டம் என்பதில்லை என்றார்கள் அவர்கள் இறந்தபோது தந்தையே தன்னை அழைத்த இறைவனுக்கு பதில் அளித்து விட்டீர்கள் தந்தையே தங்களின் ஒதுங்குமிடம் ஜன்னத்தில் சொர்க்கம்தான் தந்தையே ஜிப்ரீல் அலிவசாம் அவர்களிடம் இதை எப்படி தெரிவிப்போம் என்று கூறினார்கள் அடக்கம் செய்து விட்டு வந்த போது நபிசல்லாஹு அலிவசல்லாம் அவர்கள் மீது மண்ணை போட உங்கள் மனம் தூண்டிவிட்டதா என்று கேட்டார்கள் புகாரி நான்கு